குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ மெய்யன்பர்களே ஞானமாம் சொல்லின் பொருளாம் நம் பாரத நாட்டினுடைய பெருமையை சொல்லில் அடக்க முடியாது பாரத பண்பாட்டில் குருவானவர் உன்னதமான இடத்தை பெற்றிருக்கிறார் ஆச்சாரிய தேவோபவ குருநாதரை தெய்வமாகப் போற்றி வணங்கு என்று கட்டளையிடுகிறது வேதம் உலகில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவை வேதங்கள் நமக்கு வழங்குகின்றன நம் தேசம் எத்தனையோ பேரழிவுகளையும் சீரழிவுகளையும் சந்தித்த போதிலும் இன்றும் வேத சாஸ்திரங்கள் உயிரோட்டத்துடன் இருந்து கொண்டிருக்கின்றன அவற்றை கற்பிக்கின்றவர்களும் அதன்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இன்றும் இருப்பது நாம் செய்த பெரும் பேறு எத்தனையோ தலைமுறைகளாக வேத பொக்கிஷங்களை வாழ்க்கை முறையோடு காப்பாற்றி கொடுத்த எண்ணிறந்த குருமார்கள் நம் பரம்பரையில் உண்டு சதாசிவ சமாரம்பாம் வியாசங்கர மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆதி இறைவனே ஆவார் இறைவனில் தொடங்கி வியாசர் ஆதிசங்கரையை நடுவாக கொண்டு இன்று நம் குருநாதர் வரை உள்ள குருமார்களை போற்றி வணங்குவது நம் மரபு குரு என்ற சொல் அனைத்து கலைகளையும் கற்பிக்கின்ற ஆசிரிய பெருமக்களை குறிப்பதாக இருப்பினும் மெய்யறிவை வழங்குகின்றவரே சிறப்பாக குருநாதர் எனப்படுகிறார் நம் உடலுக்கு நோய் ஏற்பட்டால் நாம ஏதோ ஒரு மருந்தை உட்கொள்வதில்லை தகுந்த மருத்துவரை நாடி அவரது வழிகாட்டுதல் படியே மருந்தை உட்கொள்கிறோம் அதுபோல மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்குரிய தெளிந்த அறிவையும் இறைவன் உயிர் உலகம் பற்றிய உண்மை அறிவையும் நாம பெற்றுவிட முடியாது தகுந்த குருநாதரை அணுகி அவரை சரணடைந்து அவரது வழிகாட்டுதல் படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் சாஸ்திரஜோபி சுவாத்திரியேன பிரம்ம அன்வேஷனம் ந குறியாத் ஒருவன் எவ்வளவுதான் படித்தவனாக இருந்தாலும் பண்டிதனாக இருந்தாலும் தானாக பரம்பொருள் தத்துவத்தை விளக்கி கூறும் மெய்யறிவு நூல்களை கற்க கூடாது என்பது ஆதிசங்கரர் உபதேசம் சத்குருநாதர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பது பற்றி சாஸ்திரங்கள் பல்வேறு இலக்கணங்களை கூறுகின்றன விவேகச்சூடாமணி பின்வரும் இலக்கணங்களை கூறுகிறது ஸ்ரோத்ரியோ விருஜினோ காமஹத்தோயோ பிரம்மவித்தம பிரம்மண்யு பரதாந்தோ நிரிந்தன இவா நல அஹே சத்குருநாதர் தமது குருவிற்கு ஷீடராக இருந்து அவரிடமிருந்து மெய்யறிவை பெற்றவராக இருப்பார் தனக்கு குரு இல்லை என்று கூறுபவர் பிறருக்கு குருவாக முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் குருவானவர் பாபம் செய்யாதவராக இருப்பார் அவர் அறவாழ்வு வாழ்ந்து வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து மெய்யுணர்ந்து அகப்புற பற்றுக்களை துறந்தவராக இருப்பார் குருவானவர் ஆசைகளால் அலைக்கழிக்கப்படாத மனமுடையவராக அவா இருப்பார் இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் திருக்குறள் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ஆசை என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகிலும் இன்பம் இடையராமல் வாய்க்கும் என்ற திருக்குறளுக்கு இணங்க ஆசைகளை வென்றவராக விளங்குகிறார் சத்குருநாதர் சத்குருவானவர் பரம்பொருள் தத்துவத்தை நன்கு உணர்ந்தவராக இருப்பார் தாம் அறிந்து வாழ்ந்து தெளிந்தவற்றை மொழியக்கூடிய ஆற்றல் உடையவராக இருப்பார் சத்குருநாதர் விறகில்லாத நெருப்பு போல் அமைதியுற்றவராக இருப்பார் காரணம் ஏதுமின்றி கருணை கடலாக விளங்குபவராக இருப்பார் தன்னை வணங்கக்கூடிய நல்லோர்களுக்கு உறவினராக தன்னை சரணடைந்த சீடருக்கு குருநாதரே தாயும் தந்தையும் கல்வியும் செல்வமும் உற்ற அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தன் உயிர் தான் ஆகுவானும் சரணாகுவானும் அரு கோணாகுவானும் குரு என்கிறது பைந்தமிழ் பாடல் ஒன்று குருநாதர் என்பவர் வெறும் சொற்பொழிவாளர் அல்ல அவர் வாழ்ந்து காட்டுபவர் தாம் கசடர கற்றலின்படி நிற்பவர் ஆச்சாரியர் தேசிகர் என்ற சொற்களும் குருநாதரையே குறிக்கும் திசதி இது தேசிகா வாழ்வில் உய்வுபெற நல்வழி காட்டுவதால் அவர் தேசிகர் எனப்படுகிறார் பிறவித் துன்பம் நீங்குவதற்கும் இடையராது இன்பத்தை உணர்வதற்கும் தகுந்த குருநாதரை முறையாக நாம் நாடி செல்ல வேண்டும் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷியந்தி தேஜ்ஞானம் ஞானினஸ்தத்வதரிசினா என்று ஸ்ரீமத் பகவத்கீதை நான்காம் அத்தியாயம் முப்பத்தி ஸ்லோகம் உபதேசிக்கிறது பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதனை நீ அறிந்து கொள் உண்மையை உள்ளவாறு உணர்ந்த ஞானிகள் உனக்கு உள்ளதை உள்ளவாறு உபதேசிப்பார்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சாஸ்திரங்கள் குருநாதருக்கு கூறும் அனைத்து இலக்கணங்களும் ஒருங்கே அமையப்பற்றவராக குருநாதர் அமைந்திருக்க வேண்டும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம் தேனி வேதபுரி